அவர்கள் கற்றுக் அதை எவர் விட்டு அவர் நம்மை சேர்ந்தவர் அல்ல அல்லது அவர் நமக்கு மாறு செய்து விட்டார் என்று நபி சல்லு அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒன்பது